तापत्रय विनाशाय சச்சிதானந்த விோத்ப்பாபய வய நுமாக ஏக மமாசிய ஜீவசிய விதியையாதித்தரவாஷருக்கு தொடர்ந்து இந்த சாஸ்திர விஷயத்தை பந்தம் மோக்ஷம்னா என்னங்கிற விவேகத்தை அனுகிரகம் பண்ணி உபதேச ரூபமாகி அனுகிரகத்தை பண்ணி கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார் ஹே மகாமத்தே மகாமத்தேன்னு கூப்பிடுறார் சிறந்த புத்தி உள்ளவரே சிஷியனை பார்த்து எப்படி பேசணுங்கிறதெல்லாம் இதிலருந்து கற்றுக்கிறோம் சிஷ்யனை தாழ்வாக நினைக்கக்கூடாது சிஷ்யனை உயர்வாக நினைக்கணும் ஆகா சிஷ்யன் வந்து உத்தமமான சிஷ்யன் அவனை உத்தமமான ஆக்கணும் கைவில நவணியத்தில் ஒரு பாட்டு வரும் சிஷியன் சொல்லுவான் சொன்ன சொல் கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி எப்பவும் புகழ புகழ சிஷ்யனுக்கு வந்து கர்வம் வராது நம்மளை எந்த காரணத்தை கொண்டு குருவானவர் புகழ்ந்து பேசுகிறார்னா நாம் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் நம்மளை புகழ்ந்து பேசுகிறார் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை சொல்லணும் ஸ்ரீதர சுவாமி இந்த மகாமதிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் அதாவது இதை உன்னோட புத்தியில் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சு நிச்சயம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பாக இங்கே கொடுத்துருக்காருங்கிறார் ஹே மகாமத்தே சிறந்த புத்தி உள்ளவனே நன்கு சிந்திப்பவனே ஆழ்ந்தும் பறந்தும் விரிந்தும் நுண்மையாகவும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனே அப்படின்னு கருத்து மம அம்சஸ்ய ஏகசிய ஜீவசையேவ ஏகஸ்யவ மமாாம்சஸ்ய அப்படி படிக்கணும் அத்வைதவரூபமாக இருக்கக்கூடிய என்னுடைய அம்சமாகிய ஜீவனுக்குத்தான் அவித்தியா பந்தகா அஸ்ய ஜீவஸ்யங்கிற மமாாம்சஸ்ய அஸ்ஸ ஜீவஸ் நம்ம எல்லாரும் அனுபவிச்சுருக்கோமே நான் அப்படின்னு சொல்லி அதில் பிரத்யக்ஷமாக இருக்கு ஆக அத்வைத்தவரூபமான பரமாத்மா அவனுடைய அம்சமாக இருக்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு அஜானத்தினால பந்தம் அவித்யா பந்தகா பவதி அதாவது நான் பரமாத்மாவுனுடைய ஸ்வரூபந்தான் இது நிழல் உணர்வு நிஜ உணர்வு பரம்பொருள் நிஜ உணர்வின் நிழலே இது அதுக்கு திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லப்படுகிறது ஜலத்தில் வந்து இப்போ சந்திரனுடைய நிழல் தெரிஞ்சால் கூட ஜலத்தினுடைய அசைவு தான் நிழல்லையும் இருக்குது நிஜத்தை பாதிக்கிறதே கிடையாது ஆக சந்திரனுடைய நிழல் தண்ணீரில் இருக்கிற போது அந்த நிழல் வந்து தண்ணீர் அசைகிற போது அதுவும் அசைகிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலேயே நிழலும் அசைகிறது கிடையாது தண்ணீர் தான் அசைகிறது அது மாதிரி நிழலானது நிஜமாக தன்னை உணர்ந்து நிழல் உண்மை அல்ல நான் பரம்பொருளின் நிழலான காட்சி அளிக்கிறேன் அறியாமையினால் அறியாமையினால் நான் தனினு நினைக்கிறேன் ஆனால் சாஸ்திரம் படிக்கிறதுனால எனக்கு அது போகிறது அப்போ புரிகிறது நான் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கேன் எப்போ வித்தியை ஞானம் ஏற்படுறதோ அப்போதான் அஜ்யானம் முதல் அஜானம் இருக்குதுன்னு தெரியணும் அந்த அக்ஞானத்தை நீக்கணும் ஆஹா அவித்யா அசீவச ஏவ பந்தாக ஜீவசேவ பந்தாக பரமாத்மாவுக்கு பந்தம் இல்லை அநாதி வித்தியாச்ச ததா இத்தராக அவித்தியும் ரொம்ப காலமாக இருக்குது வித்தையும் ரொம்ப காலங்க வித்தியும் அனாதியாக இருக்குது ஆனால் அனாதி வித்தியினால் அநாதி அவித்தைக்கு அந்தம் ஏற்படுது அந்தம் ஏற்படுது ஆகையினால அந்தம் வந்து தெரியலேன்னு சொல்லலாம் மற்றவர்களுக்கு மற்ற நிழல் உணர்வுக்கும் இந்த ஞானம் வந்துனால் புரிஞ்சு போயிடும் அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் ஒரு ஞானி எல்லாரையும் பிரம்மமாத்தான் பார்ப்பான் எல்லாம் யாரையுமே தன்னுணர்வாக பார்க்க மாட்டான் அவனுக்கு அறியாமல் இருந்தாலும் நம்ம யார்கிட்ட விவகாரம் பண்ணுறோமோ அவர்களுக்கு அஜ்ஞானம் இருந்தாலும் அந்த அஜானம் உண்மையில்லேங்கிற ஞானம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம யாரையுமே தனித்தனியாக பார்க்க மாட்டோம் ஆழமான மனசில் அந்த உண்மை நன்றாக இருக்கும் ஆக அநாதி வித்தியாச்ச ததா இத்தரகா ததாங்கிறது முதலே போடுக்கணும் இத்தரகா ததாங்கிறது ஸ்லோக பூரணார்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இத்தராகனா மோக்ஷா அநாதி வித்தியாச்ச மோக்ஷா வித்தியும் எப்பவும் இருக்கு அந்த வித்தியினால என்னாகிறதுனா மோக்ஷமும் சித்திக்கிறது அப்படிங்கிற கருத்தை இங்க சொல்லியிருக்கார் மிக ஆழமான அற்புதமான விஷயம் இது எல்லாரும் நம்ம நன்றாக மனசுல பதிச்சுக்கிறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணட்டும் ஏகை மமாசஸ்ய ஜீவ செய் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்